அப்துல்லாஹிபின் உமர் அதி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் தொடர்ந்து நோன்பு வைக்க தடை விதித்தார்கள் அப்போது நபி தோழர்கள் நீங்கள் தொடர்ந்து வைக்கிறீர்களே என்று கேட்டார்கள் நான் உங்களை போன்றவன் அல்ல நான் உணவும் நீரும் அல்லாஹிவினால் வழங்கப்படுகிறேன் என்று நபி சொல்லாஹும் அலிஹஹி வல்லம் அவர்கள் பதில் புகாரி ஒன்று இரண்டு முஸ்லிம் ஒன்று ஒன்று இரண்டு